ஸ்ரீ குருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்புல வரிஷையா தர்மங்களை பார்த்துன்னு வரோம் அதில் நாம் நம்முடைய பிதர்களுக்கு செய்யக்கூடியதான ஸ்ராத்தினுடைய காலம் அப்படிங்கிறத பார்த்துன்னு அதாவது நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா எஸ்மின் காலே எத்விஹித்தம் கர்ம உபக்கிரமோபசம்ஹாரயுக்தம் தஸ்மின் காலே காரியம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது அதாவது எந்த காலத்தில் எந்த கர்மாவசை அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறதோ அந்த காலத்தில் ஆரம்பிக்கணும் அந்த காலத்தில் முடிக்கணும் அந்த முழு கர்மாவும் அந்த காலத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியமம் கட்டுப்பாடு இப்போது இந்த ஸ்ராத்தத்துக்கு அபராணம் அப்படிங்கிறது தான் காலம் ஸ்ராத்தத்துக்கு அதாவது நம்முடைய அதாவது நமக்கு பகல் முப்பது நாழிகை அந்த முப்பது நாழிகையை அஞ்சாக பிரிச்சிருக்கா ஆறு ஆறு நாழிகையாக பிரத காலம் சங்கவ காலம் மாத்தியான்க்க காலம் அபராண்ண காலம் சாயங்காலம்னு அஞ்சாக பிரிச்சிருக்கா அதில் பிராத்த காலம் செங்கவ காலம் மாத்தியான்க்க காலம் மூணு காலங்களும் போக நாலாவதாக வரக்கூடிய காலத்துக்கு தான் அபராண்ணம்னு பேர் அதாவது பதினெட்டு நாழிகை தாண்டி பத்தொம்போதாவது நாழிகையிலேருந்து இருபத்தி நாலாவது வரைக்கும் உள்ள காலத்துக்கு அபராண்ணம்னு பேரு 18 நாழிகைன்னா சுமாராக நம் நாம் வச்சுருக்கிற மணி கணக்கு படி பார்த்தா சுமாராக ஒரு பதினெட்டு நாழிகை 18 நாழிகைங்கிறது ஒரு ஏழரை மணி நேரம் கழித்து ஆறு மணிக்கு சூரியோதயம் அப்படின்னு வச்சுட்டா ஒன்றரை மணிக்கு மேலேன்னு வச்சுக்கணும் அதுதான் பித்திருக்களுடைய காலம் அதுதான் ரொம்ப முக்கியம் எந்தெந்த காலத்தில் எதை எதை செய்யணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது பூர்வாந்ஹே தெய்வீகம் கர்மா அபரான்னே து பைத்திருக்கம் ஏகோதிஷ்டு மத்தியாஹே பிராத்தர் விருத்தி நிமித்தகம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது தெய்வீகமான கர்மாக்கள் அதாவது தேவதைகளை உத்தேசித்து செய்யக்கூடிய பூஜை ஜபம் ஹோமம் இவைகளெல்லாம் காலவேளையில் செய்யணும் அதுக்கு பூர்வான்மம்னு பேர் பூர்வாண்ணம்ங்கிறது சூரியோதயத்திலிருந்து ஆரம்பித்து மாத்தியான் காலம் முடிகிறதுக்குள்ளே செய்யணும் தெய்வீகமான காரியங்கள்லாம் ஜபஹோமங்கள்லாம் ஆற்றில் பண்ணினால் மாத்தியான் காலம் தாண்டி போகப்படாது மாத்தியான் காலம் முடிகிறதுக்குள்ளே அது முடிச்சுடணும் அபராண்ணே து பைத்திருக்கம் பித்திருக்களை உத்தேசித்து செய்யக்கூடிய கர்மாக்கள்லாம் அபராண்ணத்தில் பண்ணணும் ஏகோதிஷ்டந்தூ மத்தியானே ஏகோதிஷ்டமான ஸ்ராத்தங்கள் அதாவது நாம் எப்பொழுதும் செய்யக்கூடிய ஸ்ராத்தங்கள்லாம் திரிபுருஷோத்தேசகம்னு பேர் மூணு தலைமுறைக்காரால் உத்தேசித்து செய்யக்கூடிய ஸ்ராத்தங்கள் ஒருத்தரை மாத்திரம் உத்தேசித்து செய்யக்கூடிய ஸ்ராத்தங்கள்னு அந்த மாதிரி ஸ்ராத்தங்களெல்லாம் மாத்தியானிக காலத்தில் பண்ணணும் பிராதர் விருத்தி நிமித்தகம் விருத்தி ஸ்ரார்த்தம்னா நாம் உபநயனம் கல்யாணம் இது மாதிரி கர்மாக்கள் எல்லாம் முன்னாடி நாந்தின்னு பண்ணுறோம் அதுவும் ஒரு ஸ்ராத்தம் அந்த நாந்தி ஸ்ராத்தத்துக்கு விருத்தி ஸ்ரார்த்தம்னு பேர் காலம் கால பண்ணணும் மாத்தியான் காலம் முடிகிறதுக்குள்ளே முடிச்சுட்ணும் நாந்தி ஸ்ராத்தத்தை அது அபராண்மம் வரைக்கும் கொண்டு போகப்படாது நிமித்தகம் ஒரு ஜீவன் காலமாயிடுச்சின்னா அதற்கப்புறம் நக்னஸ்ராத்தம்னு முதல்ல வருது அதிலிருந்து ஆரம்பித்து பன்னெண்டாவது நாள் அன்றைக்கு சபிண்டீகரணம்னு பண்ணுறோம் அது வரையிலும் உள்ள நடுப்புற நிறைய ஸ்ராத்தங்கள் நூற்றி ஓரு மொத்தம் இந்த ஜீவன் இறந்து போன தினத்திலிருந்து ஆரம்பித்து அந்த பன்னெண்டாவது நாளைக்குள்ள நாம் அந்த ஜீவனை உத்தேசித்து நூற்றி ஓரு ஸ்ராத்தம் அந்த நூற்றி ஓரு ஸ்ராத்தங்களும் நிமித்த பேர் நைமித்திக்கம்னு பேர் அந்த ஜீவனை மட்டும் உத்தேசித்து செய்யக்கூடிய ஸ்ராத்தம் அதற்கு நெய்மித்திகம்னு பேர் அந்த ஸ்ராத்தங்கள்லாம் காலவேளையில் செய்யணும் அதாவது மாத்தியானிக காலம் வர்றதுக்குள்ளே செய்துவிடணும் அதை தாண்டி கொண்டு போகக்கூடாது அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் இந்த நாம் நம்முடைய பிதர்க்களை உத்தேசித்து வருஷ வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்தத்துக்கு அபராண்ணந்தான் காலம் ததா ததா ஸ்ராத்தச பூர்வாண்ணாத் அபராண்ணோ விசிஷியத்தே அப்படின்னு மனு சொல்கிறார் பூர்வாண்ணத்தை காட்டிலும் காலவேளையில் காட்டிலும் அபராண்ணந்தான் ரொம்ப விசேஷம் பிதர்க்களுக்கு அப்படின்னு ரொம்ப முக்கியமாக காட்டியிருக்கார் இந்த அபராணம்ங்கிறது சுமாராக நம்முடைய கணக்குப்படி வச்சு பார்க்கும்பொழுது சுமாராக அதாவது ஆறு நாழிகை அபராணம்ங்கிறது ஆறு நாழிகை ஆறு நாழிகைங்கிறது ஒரு ரெண்டரை மணி நேரம் வச்சுக்கலாம் ரெண்டரை மணி நேரம் நமக்கு ஸ்ராத்தத்துக்கு சொல்லியிருக்கா ஆனால் அந்த ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியுமோ அப்படின்னு பார்த்தால் தெரியல ரிஷிகள் என்ன பண்ணியிருக்கா அந்த அபராண்ணத்துக்குள்ள இந்த ஸ்ராத்தத்தை பண்ணணும் அப்படின்னா அதற்கு முன்னாடியே நமக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கறது தர்மசாஸ்திரம் ரிஷிகள் சொல்கிற அதாவது குத்தபம்னு ஒரு காலம் அபராண்ணங்கிறது அந்த காலத்தை சொல்கிறது குத்தபம்ங்கிறது ஒரு பகலுக்கு முப்பது நாழிகை அந்த முப்பது நாழிகையை ரெண்டு ரெண்டாக பிரித்தா பதினஞ்சு வரும் முகூர்த்தம்னு பேர் ஒரு முகூர்த்தம்ங்கிறது ரெண்டு நாழிகை அதாவது ஒரு காலம் அப்படி பதினஞ்சாக பிரிச்சிருக்கா அந்த காலத்தை இந்த பதினஞ்சுக்கும் பேர் சொல்கிறா தர்மசாஸ்திரத்தில் மகரிஷிகள் அதாவது ரௌத்ரம் சைத்திரம் மைத்ரம் சாலகட்டம் சாவித்திரம் ஜந்தம் காந்தவம் குத்தபம் ரவுகினம் விரிச்சம் விஜயம் நைரிதம் மகேந்திரம் வருணம் போதம் அப்படின்னு பதினஞ்சு பெயர்கள் இருக்குது இந்த பதினஞ்சு முகூர்த்தத்துக்கும் பதினஞ்சு பெயர்கள் முகூர்த்தம்னா ஒரு காலம்னு அர்த்தம் அன்போ முகூர்த்தா விக்கியதா தச பஞ்சச்சர்வதா அந்த பகல மு முழு காலத்தை பதினஞ்சாக பிரித்து தத்திராஷ்டமோ முகூர்த்தோயா சகாலஹா குதபஸ்மிருதா அந்த பதினஞ்சு முகூர்த்தத்துக்குள்ளே எட்டாவதாக எந்த ஒரு முகூர்த்தம் வருதோ காலம் அதற்கு குதபம்னு பேரு அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது தஸ் மாதந்தபலதா தத்திரம்போ விசிஷத்தே அந்த குதப காலத்தில் ஸ்ராத்தத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப அனந்தமான பலனை கொடுக்கறது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது அதாவது ரெண்டு நாழிகை ஒரு முகூர்த்தம்னா ஏழு நாழிகையை போடணும் ஏழு நாழிகைன்னா பதினாலு பதினாலு நாழிகை ஆயிடுறது பதினாலு நாழிகை தாண்டி பதினஞ்சாவது நாழிகையில் ஸ்ராத்தத்தை ஆரம்பிச்சுடும் அப்படின்னு சொல்கிறாள் அதாவது சுமாராக பதினொன்றரை மணிக்கு பதினொன்றரை மணிக்கு குதப்பகாலம் வருது பன்னெண்டு மணின்னு வச்சுக்கலாம் அந்த குதபகாலம் காலம் வந்த உடனே ஸ்ராத்தத்தை ஆரம்பிக்கணும் அந்த குதப காலங்கிறது ரொம்ப முக்கியம் பிதற்களுக்கு ரொம்ப பலனை கொடுக்கக்கூடிய காலம் அது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது ஸ்ராத்தத்தில் சில முக்கிய விசேஷங்கள் இருக்குது இந்த இந்த இந்த விஷயங்கள்லாம் சார்த்தத்தில் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்ம தர்மசாஸ்திரத்தில் ரிஷிகள்லாம் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாள் அவைகள்லாம் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்